அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டு விளைந்த எஸ்மானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு மன உறுதி சாக்ரட்டிஸ் என்னும் தத்துவ வெற்றி எனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று கேட்டான் சாக்ரட்டிஸ் அவனை கடலுக்குள் அழைத்துச் சென்று திடீரென்று உள்ளே தள்ளி மூழ்க வைத்துவிட்டு சில மணித்துளிகளுக்கு பிறகு வெளியே எடுத்து நீ உள்ளே இருக்கும் பொழுது உனக்கு என்ன தேவைப்பட்டது என்று கேட்டார் காற்று காற்று காற்று என்று கூறிான் திக்குமுக்காடி போன அந்த வாலிபன் நீ தண்ணீருக்குள் இருந்தபொழுது காற்று வேண்டுமென்று எப்படி விரும்பினாயோ அதே போல் வெற்றி வேண்டுமென்று என்றைக்கு விரும்புகிறாயோ அப்பொழுது வெற்றி கிடைக்கும் என்றார் சாக்ரட்டிஸ் ஆம் மேலோட்டமாக அல்ல ஆழமாக விரும்புங்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்வதன் மூலம்தான் தீர்வுகளை காண முடியுமே தவிர அவற்றிருந்து ஓடி ஒதுங்குவதால் தப்பிக்க முடியாது நம்மை பயமுறுத்துகின்ற நிகழ்வுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரே வழி அவற்றை துணிச்சலாக ஏற்றுக்கொள்வதுதான் அதற்கு தேவை திடமான ஒரு மன உறுதி நன்றி